ஈசாக்கினுடைய ஜபாபி வேணும் ஈஸாக் ஐசாக் அவனுக்கு இருந்த வெளியேறப்பெற்ற அனுபவம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவனுக்கு டைம் கிடைச்சா எங்கே போயிடுவான் தியானம் பண்ண போயிடுவான் அது அவனுடைய ப்ராக்டிஸ் வயசு கம்மி தான் அவனுக்கு அது சாயங்காலம் காலையிலலாம் கிடையாது எப்போ டைம் கிடைக்கிறதோ அவனுக்கு டைம் கிடைக்கும்போது தியானம் பண்ணுறதுக்கு போயிடுவான் அவனுடைய சமூகத்தில் உட்காந்து அந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு ஏற்கனவே கத்தர் அவனுக்கு ஏற்படுத்தி வச்சிருந்தார் ஆதியாகமும் இருபத்தி நான்கு அறுபத்தி மூன்று எடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான் அவனுக்கு அந்த தியானம் பண்ணுறது மெடிடேட் பண்ணுறது அவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜபிக்கிறது அது காலையில் தான் ஜபிக்கணும் பகலில் ஜபிக்கக்கூடாது நைட்டு தான் ஜபிக்கணும் ஒன்று காலையில் நாலு மணி இல்லைன்னா நைட்டு பத்து மணி அப்படிலாம் கிடையாது அவனுக்கு வந்து ஒரு டைம் வச்சுருந்தான் அவனுக்கு கிடைச்ச நேரம் அதுதான் ஆடுகளெல்லாம் வச்சு முடிஞ்சாச்சு எல்லாத்தையும் கடையில் கொண்டு போய் மந்தையில் மந்தையை மடக்கி முடித்த பிறகு அந்த கிடைக்கிற டையத்தில் அவன் எங்கே போகிறான் அவன் நேராக தியானம் பண்ணதுக்கு ஜெபிக்கிறதுக்கு போய் தேவசமூகத்தில் உட்காந்துருக்கான் நமக்கு இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஜபம் தேவை ஒரு உங்களுக்கு அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கும் இப்போ ஒருவேளை அது குறைஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த ப்ராக்டிஸ் குறைஞ்சிருச்சு ஈஷாக்கு அந்த பழக்கத்தை வச்சுருந்தான் அவன் சின்ன வயது தான் அப்போ இருந்த வயசு அவனுக்கு கம்மியாக இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த தியானம்னா ஒன்று நீங்கள் மெடிடேஷன் நினச்சிடக்கூடாது மெடிடேஷன் அந்த கண்ணு மூடிட்டு அந்த ஆ யோகாவில் உட்காந்துருப்பாங்களே அதுக்கு பேர் என்னது அதைத்தான் தியானங்கிறாங்க அப்படி ஆழ்ந்த தியானம் அப்படின்னு அது தியானம்னால் நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படியே கண்ணு மூடி இந்த சாமியார் மௌனவர் இருந்த மாதிரி இருக்கிறதில்ல ஜபந்தான் தியானம் யோபு பதினஞ்சு நாலில் பார்த்தீங்கன்னா ஜப தியானம்னு இருக்குது பதினஞ்சு நாலு நம்முடைய ஜீவியத்தில் அவசியம் இருந்துச்சு அதனாலதான் குடும்பத்தில் ஒரு சின்ன காரியம் உடனே வேணாம் ஜபம் பண்ணுவான் அவனுடைய லைஃப்பை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா பிரச்சனையான நேரத்துலலாம் கத்தர் அவனுக்கு பேசுவார் நெருக்கமான நேரத்துலலாம் கத்துறவனுக்கு பேசுவார் ஏன்னா இவன் வந்து கற்றுகிட்ட பேசுனதுனால கத்தர் அவன்கிட்ட பேசுகிற ஒரு ப்ராக்டிஸ் அவனுக்கு இருந்துச்சு இப்போ நம்மள அநேகம் நம்ம ஜ பேசுகிறோம் கத்திர பேசுகிறதில்ல சிற நேரங்களில் கத்திர பேசுகிறார் நம்ம ஜபிக்கிறது இல்லை இப்படி பல விதங்களில் நமக்கு பல அனுபவங்கள் இருக்குது ஜபத்தில் குறைவுகள் ஆனால் இவனுடைய ஜபம் அப்படியில் இவனுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு இப்போ விவாகம் ஆயிடுச்சு அவனுக்கு குழந்தைகளே இல்லை ஆதி ஆமம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று மல்லடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்திரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கேட்டறினார் பார்த்தீங்களா இவனுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்ததுனால இப்போ தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நிந்தை இருக்கு ஒரு தேவை இருக்கு ஒரு காரியம் நிறைவேறப்படாமல் இருக்கு இப்போ அதுக்காக போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த பழக்கம் இருக்கே கத்திரி சன்னிதானத்துக்கு போகிறது யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் தனியாக போய் தெய்வ தியானம் பண்ணுறது ஜபத்தை பண்ணுறது அவங்க வரணும் இவங்க வரணும் அப்படிலாம் என்ன செய்யறதில்லை பார்க்கறதே இல்லை வயசான தகப்பன் தாய் இறந்துட்டா தனியாக தான் இருந்தான் ஆனால் தேவ சமூகத்தை போய் என்ன செஞ்சான் அனுபவித்தான் ஆண்டனுடைய பா பாதத்தில் போய் உட்கார்ந்தான் அந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு பிற்கால வாழ்க்கையில் என்ன செஞ்சது கை கொடுத்தது இப்போ மனைவிக்கு மனைவி மறுபடியாக போயிட்டா அந்த நிந்த யாருக்கும் உண்டு யாருக்கும் உண்டு புருஷனுக்கும் உண்டு இந்த நிந்து நீங்கிறதுக்காக இவன் கத்த ஜெபிக்க கத்தாவே அவன் பாருங்கள் அவனுடைய ஜெபம் உடனே கேட்டு தன் மனைவிக்காக ஈஷாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதலை செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அழகில் தான் அதே போல இவன் கத்தட்ட ஜெபிச்சு ஜெபிச்சு அப்படி பழகிட்டதுனால இப்போ கத்தர் அவன்கிட்ட அடிக்கடி இடைபட ஆரம்பித்தார் அது தேவை ஆதியாகமம் அவனுக்கு தேசத்திலே குடியிரு கயங்கர நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஆபரகாம் நாளில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிடுச்சு ஒரு திகைப்பான ஒரு நேரம் இப்போ கத்தரை பேச ஆரம்பிச்சிட்டார் அவனுக்கு அவர் தரிசனம் ஆனால் நீங்கள் தெய்வ சமூகத்தில் இருந்து இருந்து இருந்து இருந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது யார் வந்துடுவா கத்தர் பேச ஆரம்பிச்சிருவார் உனக்கு ஆலோசனை கத்தராக உனக்கு வழி நடத்துகிற உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வமாக நினைவார் வருவார் அதுக்கு அடுத்த பிரச்சனை ஒன்று பஞ்சம் அடுத்த சண்டை வாக்குவாதங்கள் பயங்கர எதிர்ப்பு இவன் தோண்டி இவங்க அப்பா தோண்டி வச்சுருந்த துறவெல்லாம் நினைஞ்சிட்டான் மண்ணல்லி மூடிட்டான் பலிஸ்தர் அப்போ இவன் போய் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப தோன்றான் திரும்ப திரும்ப என்ன உண்டாகுது வாக்குவாதம்தான் உண்டாகுது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்துலேருந்து இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகி பதினாலாம் வசனத்துலேருந்து இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை இருபத்தி மூணாவசனம் வரைக்கும் என்ன செய் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு கண்டினியூ பிராப்ளம் இந்த இடத்துல கத்தரான முடியாதீவன் பயப்படாதி நான் உன்னோடி கூட இருந்து பாத்தீங்களா இங்க கத்தர் மறுபடி அங்க பேச ஆரம்பிக்கிறார் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாக பழகிட்டீங்கன்னா நான் ஒரு உங்கள்கிட்ட பேசி பேசி என்ன செய்ய ஆரம்பிச்சுடுவார் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ டெய்லி வாக்கு அதான் டெய்லி போராட்டம் டெய்லி கலக்கும் டெய்லி போ துக்கம் எப்படி ஒரு பிரச்சனையில் அவன் எப்படி சிக்கி தவிக்கும்போது கத்தர் சொன்னார் நான் உனக்கு நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருகப்பட நீ பயப்படாது எவ்வளோ அருமையாக அவன் பேசி விடுறாரு அந்த தைரியத்தில் தான் அவன் பிறப்பிட்டு போகிறான் அதனால் நம்ம ஜவு நம்ம நாம் இந்த நாட்களில் ஜப தியானத்தை குறைக்கக்கூடாது நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஜபத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான் அவனுக்கு அந்த ப்ரா பாருங்க அந்த தன்மை இருந்ததுனால தான் விவாகத்துக்கு முன்னாலே அந்த ப்ராக்டிஸ் விவாகம் முடிஞ்ச பிறகும் தன் மனைவிக்காக ஜபித்தான் நின்று நீங்கும்படியாக ஜபித்தான் கத்தரவன் வேண்டுதலை கேட்டார் தான் பஞ்சமான சூழ்நிலையில் கத்திரவனுக்கு தரிசனமானார் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு போராட்டமான சூழ்நிலை மனக்குழப்பங்கள் இருக்கும் பொழுது தேவையானால் பேசணும் அப்படிப்பட்ட ஒரு ஜப அனுபவத்தை கத்திர நாட்கள்ல ஜப தியானத்தை கத்த நமக்கு தரமுடியா ஜோம் எல்லாம் நல்லா போராடுங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவை அதுதான் ஜ தியானம் எனக்கு வேணுமாண்டவரே ஹலலூயா ஈசாக்கை போல மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்து உடனே ஜபம் கேட்கிற அந்த ஜபங்கள் ஏறக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஈசாக்கோடு சூழ்நிலைகள் மத்தியில பிரச்சனைகள் மத்தியில பேசின தெய்வம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தரிசனம் ஆகி எங்கள் ஜபங்களில எங்கள் ஜப வேலைகளில நீர் எங்களோடு இடைபடும் மாண்டவரே அப்படி ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு பயிற்சி வைக்க உதவி செய்யுமாண்டவரே எல்லாரும் வாயை திறந்து ஜபம் பண்ணுங்க ஆமே ஈசாக்கை போல உடனடியாக ஜபித்து உடனடியாக பதிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய தரிசனமானவர் உரியவரேக்கின் பயபக்திக்கு உரியவரே அமே நாமே ஆமே ஈசாக்கின் ஜபாவினால் கத்திரமே இறக்க முடியாது ஆமாம் ஈசாக்கின் சூழ்நிலைகளிலே அவருக்கு தன்னை வெளிப்படுத்தின தெய்வம் நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு தம்மை வெளிப்படுத்த முடியாது அண்ணுவோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் பல காரியங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோம் ஜபித்து கொண்டு வருகிறோம் இன்னும் பல காரியங்கள் நடைபெற வேண்டியது இருக்கிறது நம்ம அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் கத்தர் அந்த விஷயங்களில் நமக்கு கை கொடுக்கணும் யோபி சொல்கிறார் என்னுடைய காரியத்தை உண்மையில் நீர் போட்டுக்கொள்ளும் ஆண்டவரே எனக்காக நீர் பிணைப்படும் மாண்டவரே வேறு யார் எனக்கு கை கொடுக்க முடியும் அவர் கேட்குறார் பாருங்க என் காரியத்தெல்லாம் உண்மையில போட்டுக்கொள்ளும் ஆண்டவர் இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காரியங்களையும் தன் என்ன செய்யணும் போட்டுக்கொள்ளணும் யோபு பதினேழு மூணு எனக்கு மேல்டுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் குடும்பத்தார் கை கொடுக்க முடியாது நம்முடைய பிள்ளைகள் கை கொடுத்தாலும் நமக்கு அந்த லெவல் வராது அவர் சொல்ற பாருங்க போட்டுக்கொள்ளும் வேற யாரும் எனக்கு முடியாது கை கொடுக்க முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் கை கொடுத்து தாண்டி இல்லை அந்த அதெல்லாம் அந்த நிலவரெல்லாம் போயிடுச்சு வேற யார் எனக்கு கை கொடுக்க யார் கை கொடுக்குற ஆள் நமக்கு கை கொடுக்கணும்னா யார் தான் கை கொடுக்கணும் தெய்வம் தான் கை கொடுக்கணும் எப்ரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசதி அவர் தெய்வத்தூதிற்கு உதவியாக கை கொடுக்க ஆண்டவர் கை கொடுக்கும் தெய்வம் கை கொடுக்கணும் கிடையாது என்ன செய்ய அவர் தன் கைகை கொடுக்கிறார் நீ சிக்கொண்ட காரியத்திலேருந்து உனக்கு வெளியே வர்றதுக்கு அவர் என்ன செய்கிறாரு கை கொடுக்கிறார் விழுந்து போன தேவதூதனுக்கு கை கொடுக்காமல் அவர் ஆபரஹாமின் சந்ததிக்கு என்ன செய்கிறார் கை கொடுக்கிறார் அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ஆண்டோடைய பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் வச்சு உங்களால் முடிஞ்சால் கண்ணை முடுங்க முழங்கால் போடுங்க கையை வைத்துங்க உங்களுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர் கை கொடுக்கணும் யார் மனுஷனுக்கு மனுஷன் கை கொடுத்தா ஒரு லிமிட் தான் நீங்கள் உங்கள் சொந்த பிள்ளையவே நீங்கள் பெற்ற பிள்ளையவே நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்லுங்க எவ்வளோ தான் தூக்கி வச்சுருவீங்க ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீங்களே என்ன செய்வீங்க கீழே தள்ளிடுவீங்க இல்லை கீழே விட்டுருவீங்க இல்லை கீழே வச்சுருவீங்க அது உங்கள் மேலேயே எரி அறி வரணுங்க தூக்கி வை தூக்கி வைணும் எவ்வளோ தூக்கி வைப்பீங்க ஒரு லிமிட்டுக்கு பிறகு எரிச்சல் வந்துடும் கையை நமக்கு என்ன செய்யும் கீழே போட்டுருவோம் இல்லை கீழே படுக்க வச்சுருவோம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல கடைசி வரை என்ன செய்கிறவர் கை கொடுத்து தாங்கி ஏந்தி உன்னை தாங்குவேன் எந்துவேன் உன்னை முதிர்வைது வரைக்கும் நான் நினைவேன் தாங்குவேன் எந்துவேன் தப்புவிப்பேன் இதுதான் தெய்வத்தினுடைய வாக்கு தத்தம் நல்ல ஜோமனுமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு வாலிகளுக்கும் பல காரியங்கள் இருக்குது அதை ஷேர் பண்ண முடிஞ்ச காரியங்கள் உண்டு ஷேர் பண்ண முடியாத காரியங்களும் உண்டு மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது ஊழியக்காரங்கள்ட்ட சொல்ல முடியாது குடும்பத்தில் சொல்ல முடியாது அப்படி பல காரியங்களும் உண்டு இதெல்லாம் ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் என் காரியத்தை உண்மையிலே போட்டுக் கொள்ளும் எனக்காக நீர் கை கொடுக்கணும் எனக்கு கை கொடுக்க முடியாது கை கொடுக்காமல் அபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தவர் இந்த காலை வழியில் நம்பி நான் போராடி கொண்டிருக்கிறேன் எனக்கு நீர் கைகூடும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் போராடுவோம் உங்களுடைய பிரச்சனையை திறந்த மனசா கத்துடைய பாதத்தில் வைங்க நீடிக்கும் பிரச்சனைகள் நீடித்த காலங்களில் உள்ள பிரச்சனைகள் உடைய சரீரத்தில் உள்ள போராட்டம் மனதில் உள்ள போராட்டம் குடும்பத்தில் உள்ள போராட்டம் பிசினஸ்ல உள்ள போராட்டம் ஊழியத்தில் உள்ள போராட்டம் சஞ்சலங்கள் தவிப்பு எல்லாவற்றையும் கத்திய கருத்துல வை அலே உன் காரியத்தை அவர் தன்மேல் போட்டுக் கொள்ளட்டும் இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்துங்க இதே மாதிரி நேரங்கள் எல்லாம் கிடைக்காது கிடைக்கும் பொழுது நீங்க பயன்படுத்திக்கணும் நம்முடைய மத்தியில் தேவன் வந்திருக்கும் போதே நம்முடைய போட்டுக் கொள்ள வேண்டும் முடியறதுக்குள்ளேயே கத்தர் உனக்கு கை கொடுப்பதை நீ பார்க்கணும் ஒரு நிம்மதி உண்டாகும் ஆ சங்கீதம் முப்பத்தி அஞ்சு முதல் மூணு வசனம் நம்முடைய நம்மோடு வழக்காடலோடு கத்தல் வழக்காடணும் நம்மோடு யுத்தமனர்களோடு கத்தல் யுத்தமானது நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறவங்க கத்தர் மறிக்கணும் நிறுத்தன்னு சொல்லணும் நம்ம பார்த்து சொல்லணும் நானும் உனக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லணும் வாசிங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த வசனம் அருமையான வசனம் எனக்கு அடிக்கடி நான் இந்த வசனத்தை பல இடங்களில் சொல்வேன் மூணாம் வசனம் என்னை துன்பப்படுத்துவர்களோடு நீர் நின்று ஈட்டியை ஓங்கி மறித்து அவங்கள நிப்பாட்டிட்டு என்னை பார்த்து என்ன சொல்லணும் நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு நேர் சொல் நான் கூட இருக்கிறேன் அந்த சத்துருக்கள் வரும்போது ஈட்டியை ஓங்கி கத்திரினார் அவங்கள மறிக்கிறார் துன்பப்படுத்துவதோடு கத்தர் மோ மோதுறார் நம்முடைய ஜனத்தை துன்பப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்குது பலவிதமான மனிதர்களுடைய சக்திகள் இருக்குது குடும்பத்தில் உள்ளவருடைய சக்திகள் இருக்குது சபைக்குள்ளே சில சக்திகள் இருக்குது சரீரத்தில் சில சக்திகளுடைய போராட்டங்கள் இருக்குது மனதில் சில சக்திகள் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு சஞ்சலங்கள் தவிப்புகள் பல சக்திகள் நம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கத்தர் ஒத்தாசையாக போய் என்ன செய்யணும் ஈட்டியை யோங்கி அந்த வல்லமையை மறிக்கணும் நெல்சல் நம்ம பார்த்து என்ன சொல்லணும் நான் ஒன்று ரட்சிப்பு என்று நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் சொல்ல வேண்டும் நெருக்கமான சூழ்நிலைகளில் பயங்கர வழக்காடுகள் நீர் என்ன என்னோடய வழக்காடுகளோடு நீர் என்ன செய்யணும் வழக்காடணும் என்னோடய யுத்தமானோடு நீ என்ன செய்யணும் நீர் யுத்தம் பண்ணணும் அவருள்ள வந்துட்டால் அவர் பேசுவார் நமக்கு பேசுறதுக்கு ஆளுகாட்டாலும் அவரு நினைசுவாரு பேசுவார் அடுத்து நமக்கு யுத்தம் பண்ணதுக்கு ஆளுகாலும் அவர் நமக்காக நினைசுவாரு யுத்தம் பண்ணுவார் ஜோம் பண்ணுவோமா எல்லாரும் ஜனத்தை துன்பப்படுத்துகிற சக்திகளை கத்தர் ஈட்டி ஓங்கி மறித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சோர்வையும் மாற்றும் கத்தர் அவளோடு பேசி நான் ஒன் ரட்சிப்பு என்று சொல்லணும் அந்த ஆத்மாதை கேட்கும் பொழுது இழைப்பார்கள் அடையம் அவன் நம்முடைய சத்துக்களோடு கத்தர் யுத்தம் பண்ண முடியாத நம்மோட கத்தர் வழக்காட ஈட்டி யோங்கி என்ற வல்லமையை மறித்து நிறுத்த முடியாது இந்த ஜபத்தில் சோர்ந்து உட்கார்ந்து கூடாது இது யுத்தகலாம் யுத்தகலத்தில் நீங்க அடிக்கணும் சோத்ரா சோத்ரா சோதரா சோதரா சோதரா கதாவே தேவ ஜனத்தோடு வளர்காடுகிற வல்லமைகளோடு நீர் வளர்காடு மாண்டவரே உங்களுடைய ஜனத்தோடு யுத்தம் நீர் யுத்தம் பண்ணுமா எங்களுடைய ஓங்கி மறித்து நில்லுமாண்டவரோடு சொல்லும் நான் ரட்சிப்பேன் என்று சொல்லும் தேவ ஜனத்தை துன்பப்படுத்துகிற சத்திய சக்திகளோடு கத்தர் எதிர்த்து நிக்க போறபடி பண்ணுவோம் அடுத்ததாக லாபான் மூன்று நாள் விரட்டினான் டாகோப மூன்று நாள் தொடர்ந்தான் விட்டாமல் தொடர்ந்து அவனை பிடிச்சான் அவனுடைய மெயின் எய்ம் வந்து அவனை ஒன்றும் இல்லாமாக்கிறான் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி தூக்கிட்டு வந்துடணும் அவனை துரத்தி விட்டுணுன்னு தான் போனான் அவனுக்கு பயங்கர துக்கம் மூணு நாள் கழிச்சுதான் அவனுக்கு விஷயமே தெரியும் திரும்பி விரட்ட ஆரம்பிச்சான் ஆனால் கத்திர என்ன பண்ணிட்டாரு அவனை வான் பண்ணார் ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு அன்று ராத்திரி சீரியா தேசத்தான் சொப்பனத்தில் தோன்றி நன்மையே அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார் பார்த்தீங்களா ஆண்டு வந்து அவன் வான் பண்ணார் என்னுடைய பிள்ளைகிட்ட போய் நினை செய்யக்கூடாது தீமையை பற்றி தீமையா பேசவே கூடாது அவனை வெட்டிடுவேன் கொண்டுருவேன் அழிச்சிடுவேன் இந்த கதையை பேசாத போன நன்மையை பேசு வேற எதுவும் பேசாதன்றார் முப்பத்தோறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா நேற்று ராத்திரி என்னோடய சொன்னார் சொன்னார் கரெக்டாக சொல்கிறான் பாருங்க அதை உனக்கு தீங்கு செய்ய எனக்கு என்ன உண்டு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு பிசாசுக்கு நம்மளை மேற்கொண்டு அழிச்சு ஒன்றுமில்லாமக்கிறதுக்கு பவர் இருக்கு ஆனால் கத்திர சொன்னார் கிட்ட என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது நீ என் பிள்ளைய சந்திக்கும்போது நன்மை அன்றி தீமை என்ன செய்யக்கூடாது பேசாத எவ்வளோ மிரட்டி கொண்டு வந்தார் அவன் வந்த வேகம் பயங்கரமான வேகம் மூணு நாள் கழித்து தான் உனக்கு மேட்டர் தெரியும் ஆனால் யாரை பிடிச்சிட்டா வந்து கீழையாத் மலையிலே அவனை நாள் விரட்டி யார பிடிச்சிட்டா வாசிங்க இருபத்தி மூணு ஓடி போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரா பிரயாண பரிந்தம் அவனை தொடர்ந்து போய் கிளையாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் எத்தனை நாளே ஏழு நாள் பிரயாணம் ஏற்கனவே மூணு நாள் கழிச்சு தான் இவனுக்கு தெரியும் அப்போ டென் டேஸ் என்ன செய்யறான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இவனை பார்க்கணும் இவனை பார்த்தா என்ன பண்ணலான்னு கரெக்டாக பத்தாவது நாள் வரும்போது கத்தர் சொன்னார் நீ போற கரெக்டு யாக்கோ ஓடி ஓடி ஓடி ஓடி பார்த்தா யாருடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியல லாவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல நீ யோசிச்சு பாருங்கள் மூணு நாள் முன்னால் வந்தவன் அப்போ இன்னும் அவனை பிடிப்படவே கூடாது என்ன செய்யணும் இன்னும் போயிட்டு தான் இருக்கணும் இவனுடைய வேகம் குறைஞ்சிருச்சு சத்ருடைய வேகம் கூட்டிடுச்சு பிடிச்சான் கீழே மலையிலே அவனை கண்டுபிடித்தான் ஆனால் கத்துறது அதுக்கு முன்னால் அவன் என்ன செஞ்சார் பண்ணி வச்சுட்டார் லாபான அப்படியே பிரேக் பண்ணி வச்சார் நீ போ ஆனால் என் மண்ட்ட நீ பேசும்போது எப்படி தான் பேசணும் நன்மை தான் பேசு நன்மையன்றி தீமையை பேசாதபடி எச்சரிக்கையார் வான் பண்ணார் அதுபோல நமக்கு விரோதமான சக்திகளை கத்திர என்ன செய்யணும் இன்னைக்கு வான் பண்ணணும் உங்கள வந்து நிற்கும்போது அவன் எப்படி வந்து நிற்பான் ஏசா தகப்பனுடைய மரண வரும் அன்னைக்கு நான் உன்னை என்ன செய்வேன் கொன்று போடுவேன் சொன்னான் ஆதி ஆமம் இருபத்தி ஏழு யாகோபை தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாக யாகோபை கொன்று போடுவேன் கொன்றுவேன் சாவுக்கு வருவான்ல எங்க போனாலும் எங்க வருவான் சாவுக்கு வருவான்ல சாவுக்கு அன்னைக்கு இவனு என்ன செய்வேன் சாகடிப்பேன்னு சொல்றேன் எவ்வளவு பயங்கரமான இது நாப்பத்தி ரெண்டாம் மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரபிகாலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகியோபை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றி கொள்ளுகிறான் இந்த இவ்வளவு பயங்கரமான ஒரு மனுஷன் ஆனால் கத்திர அந்த சூழ்நிலையை மாற்றி எப்படி கொண்டு வந்தார் அவனை ஆட்டுக்குட்டி மாறி கொண்டு வந்தார் அப்படியே சரண்டானா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர அவன் களத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் எப்படி இருக்கும் சூழ்நிலையை க்ள மாற்றினாரா கிளைமேட்டை மாற்றினாரா அதுதான் தேவர் அதனால் இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்லணும் நம்ம ஜபத்தை கேட்டு நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும் நம்மகிட்ட இனிமேல் எப்படி தான் பேசணும் இந்த வருஷத்தில் தீ நன்மையை அன்றி என்ன செய்யக்கூடாது தீமையே ஒருத்தரும் பேசக்கூடாது அவனுக்கு பவர் இருக்கட்டும் வல்லம் இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் திறமை இருக்கட்டும் சக்தி இருக்கட்டும் எல்லா ஆவி பொல்லாத இருக்கட்டும் அவனை நம்மகிட்ட கிட்ட வரும்போது எப்படி மாற்றி கொண்டு வரணும் ஆட்டுக்குட்டியா கொண்டு வரணும் சிங்கம் அப்படி வாய் கட்டப்பட்ட சிங்கமாய் வந்து நிற்கணும் வருமா ஆ வருமா வரும் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம் லாபானை அதட்டி கட்டு கட்டுப்படுத்தின தெய்வன் நமக்கு உருதமான சத்துருக்கள்கிட்ட எல்லாத்தையும் கற்றுட்டு கற்றுகிற ஒரு வாணிங் கொடுக்கணும் என் பேசாத என் பிள்ளைகிட்ட பேசாத என் பிள்ளைகிட்ட என்ன செய்யாத பரியாசம் பண்ணாத என் பிள்ளைய துன்பப்படுத்தாத துக்கப்படுத்தாத கற்றுகிற பேசணும் நமக்கு நன்மை தீமை பேசாத எச்சரிக்க முடியாது தீமை பேசாதே தீமை செய்யாதே என்னத்துக்கு ஓ நன்மை அன்றி தீமை பேசாதாய் மாற்றுமாண்டவரே தீமை பேச கூடாது தீமை செய்யக்கூடாது தீமை உண்டு பண்ண கூடாது எல்லா வல்லமையும் கட்டி போடும் செயலற்று போக நீர் கட்டுப்படுத்தாலும் சாத்தான அனுமதியோமன் கத்த நம்ம இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படித்தானே ஆதி அவத்துல பாருங்க துரத்தி துரத்தி விட்டாங்க போய் ஒரு இடத்துல கிணறு தோண்டுவான் துரத்தி விடுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போ போன்னு விரட்டியே விட்டாங்க ஆனால் திரும்பி அவங்களே வந்து சொன்னாங்க நேர்கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கத்தர் உண்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாய் கண்டோம் நம்ம கூட கத்தர் இருக்கிறத சத்துரு காணணும் அப்போ தான் நம்ம சும்மா இருப்பான் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அவர்களை நோக்கி என்னைக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அவர்கள் போது நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே சத்துருக்கு தெரியும் நம்மோடு கூட யார் இருக்கிற கத்தர் இருக்கிறாரே கத்தரை வெளிப்படுத்தணும் மறுபடியும் சத்துருக்களுக்கு கத்தரை எச்சரிக்கிறது மாத்திரமல்ல கத்தர் நம்ம இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கணும் கத்தரை செய்ய முடியாது எங்கள் சத்துருக்களோடு சத்துருக்களை எச்சரிக்கிறது மாத்திரமல்ல நீர் எங்களோடு இருக்கிற கத்தர் உமோடு நிச்சயமாகவே கத்தர் உங்களோடு என்பதை நாங்கள் கண்டோம் ஆமா கத்தர் என்னோடு இருக்கிறார்கிறத மத்தவங்க காணணும் அப்படின்னு சொல்றவங்க நல்ல ஜோ நாளைக்கு வந்து சொல்லுவாங்க தேவசமும் உங்களோடு இருந்துச்சு அந்த யுத்தத்தில் கத்தர் உங்களோடு இருந்தார் நான் உனக்கு விரோதமாக எடுப்பின ஒன்றும் முடியல கத்தர் ஒன்றோடு இருக்கிறாரு நிச்சயமாக அது தெரிஞ்சிருச்சு சொல்லுவான் விசாசே சொல்லுவான் மனுஷனே சொல்லுவாங்க நாங்கள் உனக்கு உரதமாக என்னெல்லாமோ பண்ணணுன்னு பார்த்தோம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு சகோதரிக்கு விரதமாக பயங்கரமான செய்வனைகள் ஒன்றுமில்லாமா அந்த குடும்பத்தை அந்த சகோதரியும் அந்த குடும்பத்தையும் கடைசியில் இவங்க ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு பெந்தகோசத்தில் கடந்து ஜெயிச்சிட்டாங்க ஜெயித்தா தோத்து போன ஆளும் இருக்குது தோற்று போனது முதல் மனைவி பாதிக்கப்பட்டது யாரு ஆ ரெண்டாவது மனைவிக்கு வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க கடைசியில் இப்போ முதல் மனைவி வேற ஒரு சபையில் விசுவாசியாக இருக்குது ரெண்டாவது மனைவி எங்கே இருக்கு சிபிஎம்ல விசுவாசியாக இருக்குது செய்வனை வச்சு புருஷனையே கொண்டாள் அப்படி போயிடுச்சு அவனும் ஜத்துப்பிட்டான் ஆனால் இப்போது ரெண்டாவது மனைவி நல்லா இருக்கு ஃபஸ்ட் மனைவி எப்படி இருக்குது பயங்கரது அப்போ மூத்த மனைவியுடைய பிள்ளை வந்து சொன்னாலாம் சித்திக்கு நீங்கள் இப்படி செவ்வனை செஞ்சுருக்கவே கூடாது வெக்க இல்லை நீலாம் பைபிளை தூக்கிட்டு விசுவாசின்னு சுத்திரியே யாரை பார்த்து தன்னுடைய சொந்த தாயை பார்த்து அவங்களுக்கு அநியாயமாக செய்வனை வச்சுட்டிங்களே அப்படி செய்யலாமா நீலாம் ஒரு அம்மானு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை வாயே வரமாட்டேக்கு அடுத்து இப்படியா நீங்கள் பைபிளை தூக்கிட்டு இப்படி செய்வனை செய்வேன் அவங்க கூட பாரு கத்தர் இருக்கிறார் எங்கள் வாழ்க்கை விட அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை தான் எப்படி இருக்குது நல்லாயிருக்கு சொல்லணும் உங்களுக்கு செய்வனை செஞ்சவங்களே சொல்லணும் கத்தர் நம்ம இருக்கிறார் என்பதை இந்த புதிய வருஷத்தில் எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாது இருக்கிறீர் சேனைகளின் கத்தர் எங்களோடு இருக்கிறீர் அலே லோயா நீர் எங்களோடு இருப்பதை சத்துரு காணனு கத்தாவே நீர் இருப்பதை சத்துரு காணனுங்க தாவே நீரங்களோடு இருக்கிறதை பிசாசு பார்க்கணுங்க தாவு நீரங்களோடு இருப்பதை மனுஷர்கள் காணணுங்க தாவு நீரங்களோடு இருப்பதை வெளிப்படுத்தும் நீரங்களோடு இருப்பதை வெளிப்படுத்தும் எங்களுக்கு விரோதமான சக்திகளை எச்சரியுமாண்டவர தீமை பேசாத தீமை செய்யாத நான் கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் கத்தன் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண கத்தன் வெளியங்கமாக்கிறீ போறப்படினாலே ஸ்தோதிரம் அல்வோரா தோதிர தோதிர தோதிரா தோதிரா தோதிர சோதரா சோதிரா தோதிரா தோதிர நம்முடைய சத்துக்களை கத்திருந்த காலை விலையில எச்சரித்தபடி நாள் சோதரம் பண்ணுவோம் சோதரா தோத்ரா தோதரா தோதரா தோதரா தோதரா சோத்ரா சோத்ரா சோதரா சோதரா நம்முடைய ஜனம் ஆசீர்விக்கப்படணும் அது ஒரு முக்கியமான காரியம் சத்தியத்துக்குள்ள வந்துட்டு பிறகு மறுபடியும் தரத்திரம் வறுமை கடன் சாபம் அப்படி மறுபடியும் மறுபடி அதுலேயே என்ன செய்யக்கூடாது கிடைக்கூடாது அப்போ அங்கிருந்து நம்ம இங்கே வந்ததில் என்ன இல்லை பழைய மார்க்கத்துலேயோ பழைய சபைகள்லேயோ பழைய இந்துக்கள் விக்கிரகங்கள்லேருந்து நம்ம இங்கே வந்ததில் என்ன இல்லை அர்த்தமே இல்லை இங்கே வந்த பிறகு நம்முடைய இப்போ ஒரு ஸ்கூலேருந்து இன்னொரு பிள்ளை ஒரு ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு மாத்துறாங்கண்ணா அதுக்கு எதுக்காக சொல்லுங்க ஒரு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் தான் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு பேஷண்ட்ஸை இன்னொரு ஹாஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்கன்னா எதுக்காக இன்னும் இங்கே சரியான விடுதலை இல்லை இன்னொரு விடுதல் அதேபோல் ஒரு சபையிலிருந்தோ விக்ரகத்தில் இருந்தோ இந்துக்கள் இருந்தோ ஒரு ஜனம் இங்கே வருதுன்னா அவங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதமும் உண்டாகணும் ஆவிக்குரிய ஆசிர்வளர்ச்சியும் உண்டாகணும் ரெண்டு இருக்கணும் இங்கே வந்துட்டு பிறகும் எந்த போய் இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால் நம்முடைய ஜனங்கள் கடன் வறுமை தருத்திரம் தருத்திரம் எப்படி வருமா வறுமை எப்படி வருதுதான் ஒரு சிலரை வறுமை ஆயுதம்னிந்தவனை போல வருல வாசிங்குதம் வரும் வரும் பாத்தீங்களா தரித்திரம் வறுமை அதனால நம்ம ஜோம் பண்ணுவோம் கத்த நம்முடைய ஜனத்தை நிசைனா ஆசீர்வதிக்கணும் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆபரகமை படுத்தி சொல்லியிருக்கு அவன் விசுவாசத்தின் தகப்பன் இன்னொரு விதத்தில் அவன் யாரு எலியாசர் போய் அந்த பெத்துவல் வீட்டில் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறான் என்னுடைய எஜமான எப்படி இருக்காரு சீமானா இருக்கிறார் இவர் கிளம்பும்போது எப்படி இருந்தாரு கிளம்பும் எப்படி இருந்தார் ஒருவனாய் ஏதோ ஒன்று ரெண்டு ஆடை வச்சுக்கிட்டு தான் கிளம்புனது ஆனால் இன்னைக்கு எப்படி மாற்றிட்டார் ஆண்டவர் சீமானாய் பார்த்து யாக்கோ விட்டு விட்டு ஓடும் என்ன கையில் என்ன கிடச்சிது ஆ கோலும் தடியும் இன்னொன்று என்ன வச்சுருந்தான் ஒரு பாட்டிலில் என்ன வச்சுருந்தான் அதையும் எங்கே ஊற்றிட்டான் அந்த கல் மேலே ஊற்றியாச்சு அபிஷேகம் பண்ணிட்டான் இப்போ அவன் சொல்கிறான் வெறும் கையுமாய் போகிறேன் வாசிங்க கடைசி கத்தர் எனக்கு தேவனா இருப்பார் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பார்த்திருநல்ல நான் கோலும் கையுமா இந்த யோர்தானே கடந்து போனேன் நீங்கள் எல்லோரும் கோலும் தடின்னு சொன்னிங்களா கோலும் வெறும் கையுமாய்தான் நான் நெசிஞ்சேன் போனேன் ஆனால் கத்திரி பிறகு என்ன மா எப்படி மாற்றிட்டாரு இரண்டு பரிகாரங்களையும் உடையவனாய் கத்திரனை மாற்றிட்டாருன்னு சொல்ல அப்போ ஒன்றுமில்லாதவங்கள தான் கத்திர ஒரு பெரிய ஆளாக மாற்றி இருக்கிறார் பைபிளில் படிக்கும்போது ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆசீர்வாதம் ஈஸாவுக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் எப்படி வந்துச்சு கத்திர எப்படி மாத்தினாரு நூறு மடங்கு அது எப்படி அது ஒவ்வொரு ஒரு நெல்லுக்கு ஒரு கோதுமைக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது ஆனால் என்ன நடந்துச்சு அங்கே பார்க்கும்பொழுது அது அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கத்திர கொடுக்க வைத்தார் நூறு மடங்கு அதனால் தேவ ஜனம் என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கப்படணும் அநேக குடும்பங்களில் தரத்திரம் அப்படியே பிரேக்கில் நிற்குது சில குடும்பங்களில் கடன் அப்படியே நிற்குது தேங்கி போய் கிடக்கு ஆனால் கத்தரை நம்புகிறவனோ கத்திரை நம்புகிறவனோ செழிப்பா ஆண்டவரை நம்பும் போது நமக்கு என்ன உண்டாகணும் செழிப்பு உண்டாகணும் கத்திரக்குள்ள போனேன் கத்திரனை ஆசீர்விச்சாரு ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் அப்படி நம்பவே இருக்காங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஒன்றுமே இல்லாம என என் கண்ணு முன்னாலேயே நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் என்னுடைய சொந்த கண் முன்னாலேயே நான் பார்த்து ஒன்றுமே இல்லாம இன்னைக்கு அவங்கெல்லாம் யாரு கோடீஸ்வரர் ஆச்சரியமாக இருக்கு நம்ம கண்ணு முன்னாலேயே அவங்கெல்லாம் யார மாறிட்டாங்க நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறோம் அப்படி வசனம் இருக்கு அதனால் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய பெண்டிகாஸில் பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்ம பேசுறது இல்லை எது எவ்வளோ மேன்மையானது நமக்கு எது பரலோக ஆசீர்வாதம் ஆனால் அதே நேரத்தில் வறுமையில் நம்முடைய ஜன நிச்சயக்கூடாது இருக்கக்கூடாது கடன் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள்லாம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டை காணிக்கைக்கு காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் நிசையக்கூடாது வாங்க கூடாது ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே ஓடி போய் பக்கத்து வீட்டில் போய் பத்து ரூபா கூடு நூறுரூவா கூடு ஐம்பது ரூபா கூடு உடனே வாங்கக்கூடாது உங்கள் வீட்டில் அன்னைக்கு காஃபி இல்லைன்னா வெறும் தண்ணியை கொடுத்து என்ன செய்யணும் அனுப்பணும் ஆண்டவரே என் பாத்திரத்தில் ஒன்றும் குறையாத அளவில் என் வீட்டை என்ன செய்யலாம் வைத்துக்கொள்ளும் அப்படி நீங்கள் ஜபிச்சு நீங்கள் உங்கள் வீட்டை நினைஞ்சிருக்கணும் ஆசிரியர் வச்சு வச்சுக்கணும் அதை விட்டுவிட்டு ஊழியக்காரங்க வந்த உடனே அவன் உடனே பக்கத்து வீட்டில் போய் ஒரு நூறுரூவா கொடு ஐம்பது ரூபா கூடு ஒரு பத்து ரூபாயாவது கொடு ஏட்டா உடனே கொடுனு வாங்கிட்டு வந்தான் அவன் என்ன நினைப்பான் இதெல்லாம் பரதேசி குடும்ப உங்கள் போகிறதுக்கு ஒன்றும் சோத்து கூட இது எதுக்கு ஊழியக்காரங்களை கொடுக்கணுமா அவன் அப்படி தான் நினைப்பான் இந்த ஊழியக்காரங்க காசுக்காக வந்திருக்காங்க இவங்க ஓடி போய் செஞ்சுட்டு வராங்க காசை கேட்டு வாங்கிட்டு ஓடி வந்து கொடுக்குது அப்போது அது சாட்சியா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சாட்சியா அடே பக்கத்து வீட்டில் போய் நூறுரூவா வாங்கிட்டு வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுத்து அவங்கள சிஸ்டர்ஸையோ பிரதரையோ பாஸ்டரையோ அனுப்பி விட்டா அவன் என்ன நினைப்பான் உன் வீட்டில் ஒன்றும் இல்லை கத்திரை நம்பி உனக்கு ஒன்றும் ஆகலைங்கிறதான் நீயே சாட்சி சொல்கிற உன்னுடைய கிரியை அப்படி இருக்கவே கூடாது நம்ம போயிட்டே இருக்கணும் கத்திர கொடுக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு என்ன செய்வார் கொடுக்க வைப்பார் ஆசிரியர் பார் உடைய கலைஞத்தில் ஒன்று என்ன செய்யக்கூடாது குறையவே கூடாது அந்த சாரி பார்த்து விதை விதை கேட்கும்போது அவன் சொல் அவ அவன் என்ன இருந்துச்சு சொல்லுங்க ஆ விறகு இருந்துச்சா அவ வீட்டில் என்ன இருந்துச்சே சொல்லுங்க அந்த தீர்க்கதரிசி வரும்போது கேட்குறான் உன்னிடத்தில் அந்த தீர்க்கதரிசியினுடைய மனை வீட்டை கேட்கறான் உன் வீட்டில் என்ன இருக்கு அதற்குள் ஒரு குடம் என்ன இருக்கிறது அடுத்து பதினேழு பார்த்திங்களா அவன் வீட்டில் என்ன இருந்துச்சு கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் மாவும் இருந்துச்சு அப்போ உன் வீட்டில் ஊழியக்காரங்க வரும்போது யாராவது வரும்போது உன் வீட்டில் என்ன இருக்கணும் அதேபோல் சொந்தக்காரங்க வந்தால் கூட பாருங்கள் நம்ம ஆளுங்க ஓடி போய் கடன் தான் வாங்கிட்டு வரான் அப்போ சொந்தக்காரன் வந்து என்னென்ன நினைப்பான் உங்கள் வீட்டை பற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபிச்சு ஒரு ஒரு கூட எண்ணம் என்ன செய்யணும் ஆசிர்வாதம் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஆசீர்வாதம் இருக்கணும் ஜோம்னுமா நம்முடைய ஜனத்தை கத்துற ஆசிர்வதிக்கட்டும் ஒரு நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஒரு சிலர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதினார் ஒரு மடங்கு ஆசிர்வதித்தார் ஒரு சிலரை மடங்கு ஆசீர்வதித்தார் ஒரு சிலரை மடங்கு ஆசீர்வதித்தார் ஒரு நான் கோடிக்கணக்காக ஆசீர்வதிக்கவே நார்மல் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதான் சீமானா மாறிட்டான் வாசிங்க நான் ஒரு மடங்கு சொல்லிட்டு இருந்தா ஆயிரம் மடங்கு போயிட்டீங்க ஆதி ஆமத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் இது ஆசீர்வாதம் நார்மலா அவனை கூப்பிட்ட சொன்னது யோபு நாற்பத்தி அவனுக்கு தந்தர்ல அடுத்து மடங்கு இருக்கா பாக்கலாம் பத்து மடங்கு இல்லையா இருக்கு நூறு மடங்கு இருக்கு ஆயிரம் மடங்கு இருக்கு பத்து இல்லையா என்னதா பத்து மடங்கு ஞானம் கொடுத்தாரு ஆசிர்வாதம் அது ஜனத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் தான் சரி நூறு அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பல நடை நூறு மடங்குக்கு வாங்க இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் சரி ஆதி ஆகும் எங்கள் சகோதரியை நீ கொடா கொடியாய் பெருகுவாயாக அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கிறது ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்கு அதில் நம்ம ஜோம் பண்ணுவோம் நம்முடைய ஜனங்களுக்கு அண்ணன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கணும் தொழில் செய்தால் ஆசீர்வதிக்கணும் வேலைக்கு போனால் ஆசீர்வதிக்கணும் கத்திர்தான் நம்முடைய ஜனத்தை பெருக பண்ணணும் நல்ல ஒரு விருத்தி உண்டாகணும் தொழிலில் எனக்கு தெரிஞ்சு இரநூறுவா சம்பளம் வாங்கினவங்களாம் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா செலவழிக்கிறாங்க அந்த அளவுக்கு கத்துறவங்களை நினைஞ்சிருக்காரு ஆ ஆசிர்வச்சிருக்காரு எவ்வளோ லெவல் எந்த லெவல்லாமோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க கத்தறக்கும் செய்கிறாங்க அந்த விஷயத்துலலாம் ஒரு சிலரெல்லாம் எவ்வளோ நாங்கள்கூட ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தங்க ரொம்ப செஞ்சாங்க நான் யோசிப்பேன் அந்த மனைவி என்ன சொல்லுமோ அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுமோ இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் டபுள் மைண்ட் செய்யும் இருக்கும் லட்சக்கணக்கில் பணத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது பார்த்தா பையனும் வருவான் பொண்ணும் வரும் அம்மாவும் வரும் அப்பாவும் வருவாங்க நான் யோசிப்பேன் இவங்க முகம் யாராவது இவ்வளோ கொடுக்குமே அப்படின்னு அடுத்த நாள் காலையில் பார்த்தா பையன் கொண்டு வருவான் திருப்பி ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் எங்கள் மனைவி என்னை சத்தம் போட்டுச்சு எதுக்கு கொண்டு போய் சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி எப்படி மனைவி எங்கேயாவது இருக்கா அப்படி அவங்க அதே நேரத்தில் கத்துறவங்களும் செஞ்சாரு ஆசிர்வச்சார் கணக்குழக்கெல்லாமல் ஆசிர்வச்சார் ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் அதனால் முடியாது ஒன்றுமே இல்லை இந்த கால்கட் பேஸ்ட்டு தேக்க பல் விளக்குறீங்களா கால்கட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா ஆ அவங்களாம் ஒரு பெரிய டீம் அவர்கிட்ட கேட்டாங்களாம் எல்லோரும் தசவு பாகம் தானே கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பத்தில் ஒம்போது கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களாம் அந்த கால்கட் பேஸ்டுடைய ஓனர் அந்த டீம் அவங்க வந்து எப்படி கொடுக்குறாங்க காணிக்க பத்தில் ஒன்றும் இல்லை பத்தில் ஒன்பது கொடுத்தாங்களா அப்போ கேட்டாங்களா இது என்ன புதுசாக இருக்குது மிஞ்சின நீதிமானா இது என்ன கண்ணேன் நீங்கள் வந்து எல்லா பைபிளே பத்தில் ஒன்று தான் ஒத்துக்குது நீங்கள் என்ன செய்றீங்க பத்தில் அப்போ அவர் சொன்னாரா இந்த ஒன்னே என சந்ததிக்கு என்னது தலைமுறை தலைமுறையாக உட்காந்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அதனால தான் நான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ட்ரஸ்ட்டுகளுக்கும் என்ன செய்றேன் பணத்தை நல்லிக் கொடுக்குறேன் ஒன்பது மடங்கு கொடுக்குறேன் அவங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தின் கால்வாயை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன செஞ்சா என்ன கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிட்டா அது கரெக்டாக அதே ரூட்ல நினச்சிக்கிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் அதில் ஜோ பண்ணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் இப்போ இந்தியா வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நாடா கடன் நாடா கடன் ஒரு ஆள் மேலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான கடன் இருக்குது ஒரு ஒரு இந்திய மேலே கணக்கு போட்டால் ஒரு ஆள் மேலே ஏழாயிரம் ரூபாய் என்ன இருக்குது கடன் இருக்குது நீங்கள் அந்த கடனை கெட்டாட்டாலும் யார் கட்டுறா கவர்மெண்ட்டே கெட்டுது நீங்கள் போகிற ரோடு இந்தியாவில் உள்ள ரோடு கிடையாது உலக வங்கி என்ன செய் ரோடு போட்டு வச்சிருக்கான் நம்ம அதில் இப்படித்தான் அது ஒரு கடனாளி நாடு சாரி அப்படி இருக்கும்போது இப்போ விசுவாசிகள்லாம் கடனாளிகள் நாங்கள்லாம் யாரு நாங்களும் கடனாளிகள் தான் அப்படித்தானே வரும் நீங்கள் எல்லாம் கடனாளிகள் இருந்தா என்ன பிரயோஜனம் அடிமை அரசாளுவது இல்லை கடன் வாங்கிட்டு ஒருத்தன் பரவாயில்க்கு நினைச்சு முடியாது போக முடியாது நீங்கள் சொல்லலாம் நான் போன பிறகு வீடு எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் முதலே போய் பேங்க்ல சொல்லிருங்க நான் திடீர்னு வருகையில் போய்விட்டால் இந்த வீட்டை நீ எடுத்துக்கணும் உனக்கு லோன் கொடுப்பானா ஓடிப்போன்னு சொல்லுவான் இவன் ஏதோ சீட்டிங் ஃபுல்லாக போல் இருக்கு பிளான் பண்ணிட்டான் ஏமாத்துறதுக்கு வருகை இருக்குன்னு ஏதோ விட்டு போடுறான் ஓடுமா அதனால் நாம நல்லா புரிஞ்சுக்கணும் கத்தரை ஆசீர்வதிக்கணும் நம்முடைய ஜனத்தை ஜோமில்லாமா எல்லாரும் ஜோமில்லாமா நம்முடைய ஜனங்களில் இருக்கிற நிலவரத்தை விட ஒரு நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லாரும் கத்திர நல்ல செழிப்புள்ளவளாய் மாற்றட்டும் கடன்னு ஒருத்தன்னை நினூடாது சொல்லவே கூடாது பேங்க்கில் லோன் இருக்குது எஜுகேஷனில் லோன் இருக்குது இப்போ படிக்கும் போதே லோன் கடன் அலையாக மாற்றிட்டான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரொம்ப டெக்னிக்கா ஆ படிக்கும்போதே யாராக மாற்றிட்டான் ஆ அவன் மூணு வருஷம் படித்து நாலு வருஷம் படித்து வர்றதுக்கு முன்னாலேயே அவன் மேலே என்னது எவ்வளோ கடன் ஓடு ம் அப்போ அவன் படிக்கும்போதே அவன் எங்கே போகக்கூடாது பரலவான் போக முடியாது பிரேக் கட் சார் தொழிலை ஆசீர்வதியும் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும் ஆசீர்விக்கப்படணும் கத்தாவே சகல விதமான ஆசிர்வாதங்களின் தேவன் கத்தாவே தேவன் நினைத்திருக்கிறார் அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று இருக்கிறது தொழிலை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஊழியங்களை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசிர்வதியும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதியும் பத்து மடங்கு ஆசீர்வதியும் நூறு மடங்கு ஆசிர்வதியும் ஆயிரம் அடங்கு ஆசிரியர் கோடிக்கணக்கில் ஆசிரியம் அந்தவரே கத்தர் நம்முடைய ஆசீர் முடியாது சபை பெருகணும் மந்தை பெருகிறது போல ஜனத்தை நிச்சயம் சபையில பெருக பண்ணுவேன் மந்தை பெருகிறது போல கத்த ஜனத்தை சபையில் கொண்டு வந்து நிரப்பணும் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது ஆ ஆ எஸ்ஐகேல் முப்பத்தி ஆறு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஆண்டவரை சொல்றாரு பார்த்தீங்களா அவங்க ஜெபிக்கட்டும் நான் என்ன செய்றேன் ஆத்துமாக்களை தருகிறேன் அதான் அப்படியே அடுத்த வசனம் அப்படியே அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷனின் மந்தையால் நிரம்பி இருக்கும் இந்த விஷயத்தை கத்த சொல்றது ஒரே காரியம் நான் இதை அனுக்கிறகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யணும் விண்ணப்பம் பண்ணணும் அதான் இப்போ முக்கியம் அவங்க விண்ணப்பம் பண்ணால் நான் எப்படி மாத்திருவேன் மந்தை பெ அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் இந்த வசனத்தை விண்ணப்பம் பண்ண வேண்டும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழின் படி ஆண்டவர் நமக்கு சபையிலே அத்துமாக்களை அணுக்கிறவன் செய்யும்படி நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் போட விண்ணப்பம் பண்ணுவார் மந்தை பெருகிறது போல கத்தாவே ஜனத்தை பெருகுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே இதை அணுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் என்று சொல்லி இருக்கிறே நாங்கள் சபையாய் சேர்ந்து கத்தர் சொல்றாரு அவங்க விண்ணப்பம் செஞ்சா நான் என்ன செய்வேன் அப்ப நம்ம தான் செய்யணும் ஜிக்கணும் இதை அணுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்பொழுது விண்ணப்பம் அதிகமா இருந்தால் விண்ணப்பம் சபையில் ஆத்துமாக்களை அணுக்கிரகம் செய்யும்படி விண்ணப்பம் பண்ணுங்க ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வேணுங்க தாவே இதை எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுமாண்டவரேக்கள் விஷயத்தில் போல ஜனங்களை பெருக பண்ணுவீராக இந்த காலை வழியில ஜபத்தில் கடந்து எல்லாருடைய குடும்ப காரியங்களையும் தனிப்பட்ட காரியங்களையும் கத்தர் பொருட்படுத்த நடத்த முடியாது தாவே இந்த கால வழியில் அவருடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் அறிவீர் சுவாமி அவருடைய தேவைகள் என்னது அறிவீர் அவருடைய போராட்டங்கள் உமக்கு தெரியும் அவருடைய பிரச்சனைகள் உமக்கு தெரியுமாண்டவரே அவருடைய வாஞ்சலின் நீர் அறிவீர் கத்த காரியங்களை செய்யும் முடியா நேர்த்தியான காரியங்களை செய்ய முடியாது பதில் அளிக்க முடியாது குடும்ப காரியங்கள் தனிப்பட்ட காரியங்கள் நியாயம் செய்ய மாட்டவரே கத்தடி செய்ய முடியாது ஜமங்களை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு சபைகளிலும் ஜனங்களுக்குள்ள கத்திரியை நம்பிக்க முடியாது என்போம் நம்முடைய நாசரே தூயங்களுக்காக ஸ்தோத்திரம் அணுவோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் அணுவோம் குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அணுவோம் எல்லாருடைய சுகபலன் ஆரோக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அணுவோம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் அணுவோம் கத்தர் சபையை நடத்த முடியாது அணுவோம் சாயங்கால கூட்டத்தில் கத்தர் எழுந்திரும் முடியாது ஸ்தோத்திரம் அணுவோம் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் அணுவோம் எல்லாம் மகிமையும் அவருக்கே செலுத்தி அருமையான பிதாவை வாழ்த்துக்கிறோம் இந்த ஆசிரிக்கப்பட்டதான பகல்களைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய சன்னிதானத்துக்கு கடந்து வரவும் உடைய சன்னிதானத்துல மன்றாடவும் பல காரியங்களுக்காக திறப்புல நிற்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் பலரும் பல விதங்களான தேவைகளோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் அவருடைய காரியங்களை நீர் உண்மையில போட்டு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நீர் கை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஈசாக்கின் ஜபாவி எங்களுக்கு இந்த நாட்களில் பயிற்சி விற்க கத்தர உதவி எங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளோடு நீர் யுத்தம் செய்யும் ஆண்டவரே நீரோடு பேசும் நன்மை தீமை செய்யக்கூடாது என்று எச்சரிக்க முடியாது ஜெபிக்கிறோம் நீர் எங்களோடு இருப்பதை மற்றவர்கள் காணட்டும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆத்துமர் ரட்சிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிறோம் சபையின் எழுப்புதலுக்காய் செபிக்கிறோம் எல்லா பகுதியிலும் நீர் கிரியை செய்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்தும் நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் பிதாவே என் ஆத்மாவே கத்திரை என் முழு உள்ளமேருடைய பருசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை அவர் செய்த சகல் அபகாரங்களையும் மறவாது அமேன் அலே